ஒணங்களாம் பகுதி உத்தமம் சத்துவான மத்திய மங்கள பதமத்தி மூன்றையும் புத்தியன் வீக்காரமே போலப்படுத்துமான் மூன்று குணங்கள் வச்சு ஒத்த முக்குணங்களாம் பகுதி முளைப்பெறுகிறது ஒத்த சமமா இருக்கும் முக்குண சாமி அவசரமாக இருப்பது மூணு பிரகுதின்னு சொன்ன படம் பிற கிருவி தி பிரகிருத்தின்னு பேர் கிரு ரஜு தி தமசு மூன்று வனங்கள் ஒரே அளவில் இருக்காங்க மூன்று கலர் உள்ள நூல்களை சமமாக உள்ள நூலை கைக்கிறது எப்போ இருக்கும் அப்படி ஆனால் அது பிரிக்கும் போதே அடுத்த சொல்ல அடையும் அதாவது பிரபஞ்சம் அந்த ஒத்த குணங்கள் முக்குணங்களாம் பகுதி இதில் என்ன மூளை பிரிவு எப்படி என்ன உத்தமமும் சத்துவம் ஞானமாம் உத்தம குணம் சத்துவம் அது ஞாயிறியமாக இருக்கும் தமா இருக்க தமகுணம் அது அஞ்ஞானமாம் அது விளக்கமின்மையாக இருக்கும் மத்தியமாம் நடுக்குணம் இருக்க ரஜி குணம் அது கலப்பதாம் அதாவது கொஞ்சம் சத்துவமும் கொஞ்சம் தம மற்ற மூன்றையும் சரி எப்படி தெரியும் நமக்குன்னு சொன்னால் புத்தியின் விகாரமே புலப்படுத்தும் வரது அப்பப்போ நிச்சயம் பண்ணுறோம் இல்லை புத்தி செலுத்தி அதுன்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன கோபம் வந்தால் ரஜோகணும் தெரியல ஒன்றும் புரியல என்ன நல்லா விளங்குது என்ன செட்டுக்கணும் ஏன் பார்த்துக்கோங்க அவ்வளோ எதுல உலக விவரங்கள் அர்த்தனை அதுதான் ஆன்மீக விவரங்களும் அதுதான் எல்லா விவகாரங்களிலும் இலக்கண கேந்தியா இருக்க சத்துக்குணம் இருக்குதுன்னு அர்த்தம் எது எந்த விவ இருந்தாலும் சரி எங்கே வந்து கோபதாமங்கள் ஆகத்வேஷங்கள் ஆசாபாஸ்கள் எவ்வளோக்கெவ்வளோ இருக்குது அவ்வளோக்கோ ரஜவனம் தூக்கியிருக்குன்னு அர்த்தம் சமோ குணம் புரியல தெரியல கெட்ட காரியங்கள் செய்யறது அப்படிங்கிற நிலையில் தான் தம்ம குணம் அர்த்தம் இதெல்லாம் அப்போ பார்த்துக்குவாங்கிறார் ஆகவே இந்த மூன்று குணங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் வெறும் இவர் வரும்போது அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் அனுகூலமான சத்து குணத்தை வைத்துக்கொண்டு பிரதிகூலமான ரஜோ குணம் தமகுணத்தை மாற்ற முயற்சிக்கணும் அப்படி முயற்சித்தோம்னா பந்தத்துக்கு விடுபடலாம் இல்லைன்னா பந்தம் மீண்டும் மீண்டும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்று சொல்லலாம் இரண்டு லேத்த புதற்கு அவர் உண்மை ஆகிய பாசமாக ஆகியும் இருமை எதால் இன்றி எனக்கு நேர் கருமமுத்தியின் காரணமாக பாட்டு உலகத்தில் தருமம் பாவம் அதாவது புண்ணிய பாவம் இரண்டும் உள்ள ரெண்டு இருக்கின்றன இது யார் செஞ்சது நான் தான் செஞ்சேன் சாஸ்திரங்கள் மூலமாக அறிவித்திருக்கிறேன் இது மிருகங்களுக்கெல்லாம் இந்த பாகுபாடு தெரியாது அவர்கவர்களுக்கு உறுதி உயிராகிய மனிதனுக்கு தான் தெரியும் இதனால் அவனுதான் பகுத்தறிவு கொடுத்துருக்கேன் அவனுதான் சாஸ்திரங்கள் அதனாலே வேதத்தின் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறது புண்ணியம் என்பது பிறருக்கு அனுகூலமாக சாஸ்திரயுக்தமாக இருந்தால் புண்ணியந்தான் பிறருக்கு கெடுதலாக சாஸ்திர விரோதமாக இருந்தால் பாவன அர்த்தம் ஆக வீர்த்தனை செய்தாலும் விளக்கினை செய்யாது வலித்தாலுமே இங்கே புண்ணிய பாவம் என்னுடைய நிலை வீர்த்த கர்மங்கள் செய்யணும் அது என்ன வீர்த்த கர்மங்கள் முதல்ல அவர்கள் கடமை உண்டு கடமை செய்து பெரிய புண்ணியம் அதன் பிறகு பஞ்சகிரித்தியம் அதாவது பஞ்சயஜம் அவர்கள் செய்யணும் அப்புறம் அவருடைய ஆசிரமத்தை அந்த மாதிரி தர்மங்கள் கட்டுப்பாடுகள் இருக்குது அதுதான் நடக்கணும் அதன் அவர்கள் எவ்வளோ போகபாகியத்துக்காக தொழில்கள் ஏதாவது செஞ்சாகணும் பல்லவ பகபாகிய எஜ்ஜா கர்மங்கள் செஞ்சாகணும் அப்படி செய்யும்போது அவர்களுக்கு புண்ணியமன் பேரும் பாவம் என்ன வீட்டை இலக்கண கர்மங்களை செய்வது கொள்ளைக்காலவு கல்காமன் செய்வது ஏமாத்துறது வஞ்சகம் பண்ணுறது கணக்கு எழுதுறது நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது அது பாவம்னு பேரும் இது சாஸ்திர விரோதமானது இதை செய்தாக பாவம் துக்கம் ஏற்படும் அதை செஞ்சால் புண்ணியம் சுகம் ஏற்படும் இலவசத்தில் மட்டுமல்ல பலவத்திலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அது கிடைக்கும் இது அப்படித்தான் பாவம் செஞ்ச இலோகத்திலையும் ஆனால் கொஞ்சம் ஆரம்பத்தில் சுகம் கிடைக்கும் அப்புறம் துக்கம் கிடைக்கும் அபகீர்த்தி வரேன் அது அவங்க காலம் மட்டும் அபகீர்த்தி தான் அபகீர்த்தி அதன் அந்த மேல் லோகங்கள்ல நகரத்துக்கு போகணும் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்தாலும் அந்த மீண்டும் தேய்காலம் செய்வார்கள் இதெல்லாம் இந்த உலகத்தில் புண்ணிய பாவத்தினுடைய பாகுபாடு இது ஜீவனுக்கு மன ஜீவனுக்காக ஏற்படுத்தப்பட்டது இது தப்ப முடியாதுங்கிறார் முடியவே முடியாது தருமபாவம் இரண்டு உல இருக்கின்றன தப்புதற்கு அருமையாகியது பாஷம் கட்டுப்பட்டது ஆகிலும் அப்படின்னா அப்புறம் உண்மை கொடுக்குறார் கொஞ்சம் இடம் கொடுக்கிறார் ஓ அப்படியா எதா இடம் இருக்கா அப்படின்னு கேட்டா இடம் சொல்கிறார் இருமையதாம் இருமை இருமையா ஆதரவின்றி எனக்கு இருமை என்ன புண்ணியபாவமாக ரெண்டு ஆதரவு அதை போய் அதை உதாசனப்படுத்தி எனக்கு பரமேஸ்வரான எனக்கு நேர்கர்மம் நேர் என்ன என்னோடு சேர்க்கக்கூடிய கர்மம் அது விஸ்வாபம் பேர் நீங்கள் செய்யக்கூடிய கர்மங்களுடைய பலன்களை எனக்கு அர்ப்பணம் செய்யும் எனக்கு நேர்படுத்தி என்னோடு ஒற்ற வச்சிடு எனக்கு அற்பான் நேர்கர்மன் இஸ்லா தர்மம்னு அர்த்தம் அப்படி செய்வாயானால் நேர் கர்மம் என்ன செய்யும் முத்தியின் காரணம் ஆகும் ஆலசு முத்திக்கு எதவாடி கதவாடி கிடையாது நிஷ்காம கர்மம் தின் பயனாக நிஷ்கா புண்ணியம் உண்டாகிறது நிஷ்கா புண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் முத்தி கிடைக்க முடியாது இல்லைன்னு கிடைக்கக்கூடாது காணி புண்ணியம் போதாக பண்ணும் நிஷ்கா புண்ணியம் ஞானத்துக்கு பண்ணும் அது புரிந்து ஞானம் ஆட்சி பருந்தேன் வரும் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சம் வரும் ஆனால் இதுக்கு விளையாட்டு தான் நிசாபுண்ணியந்தான் அப்போ எல்லாம் நிசாபுண்ணியம் பண்ணிட்ட மண்ணை இப்படியே படைக்கிறது அப்படின்னு சொன்னால் பழமையிலிருந்து இறக்கிற வரைக்கும் காமி புண்ணம் பிரார்த்தம் இருக்குது போபாகியம் அனுபவிக்கிறதெல்லாம் காமிபுண்ணியம் தான் அது அனுசாரமாக தான் வரும் கூட அந்த போபாகிய அனுபவிக்கிறது புண்ணியம் சேர்ந்து சேர்ந்துக்கிடணும் இப்போ சேர பொண்ணும்கூட அதில் சேரும் துர்க்பல பிரார்த்தமாக இருக்குமே ஆனால் கொஞ்சம் புண்ணியமாக இருந்தால் அந்த புண்ணியத்தை கூட்டுக்கொள்ளலாம் கோகபாகியத்தோடு ஆனால் கொஞ்சமாக இருக்கத்தான் செய்யும் அதிகமாக இல்லைன்னாலும் சரீர சம்ரட்சனைக்கு ஏதாவது இருக்கத்தான் செய்யும் அப்படி தீர்ந்து போச்சா மனல் அது வரைக்கும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை வறுமையானால் எல்லாமே சாப்பிட பண்ணலாம் சரி இங்கே போகபாகியம் முக்கியமாக இசைம நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னால் தேகபாகியம் பண்ணுறதுனால ஆரம்பத்துக்கு சுகமும் முடியில் துக்கம்தான் கிடைக்கும் எது அஞ்சு இந்திரியர்கள் மூலம் அனுபவிக்கிறேன் அத்தனையும் சாப்பாடு சுவை சுவை சாப்பிடுங்க உடம்பு ஊற்றி போயிடல இதுக்கு வர்றாங்க அதிகமாக உள்ளே போயிடுது வயிறு பொறுமையில ஏற்படுது கோத்தாலையும் போகுது மாதிரி சுகமாக தான் இருக்கு மிருகு பரிசம் உஷ்ண பரிசம் சீத பரிசம் கடினப் பரிசம் நாலு பரிசங்களில் அதிகமான வை இங்கே துக்கம் தான் இருக்கும் சுவை ஊர் ஒலி கேட்குறது பிரசனங்கள் கேலி பேசுறது அது செய்யறது கடிச துக்கத்தில் தான் முடியும் சத்த பாருங்க எதுனா பாருங்க எனக்கு அப்புறம் கடைசி துக்கம் வரும் பெங்கும் நல்லா வாசனை ஆறு சென்ட் வாசனை அது நமக்கு தேவையாக சளி பிடிச்ச வரோம் அதெல்லாம் வந்து ரொம்ப சேர்வு ஆனால் ஆரம்பத்தில் சுகத்தை கொடுத்து பிறகு சுக்கத்தை கொடுக்குறது கூட போக பாக்கியம் தான் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும் ஏன்னா பயிற்சி இல்லாத காரணத்தினாலே சாதனங்கள் செய்யும்போது கஷ்டம்தான் சிவனமான அவர்கள் வேறு வேறாதீங்க சமீச சம்பாதிக்கிறது சரீருக்கு வரக்கூடிய துன்பங்களை பெறுக்கிறது இதெல்லாம் ஆரம்பி கஷ்டம்தான் அதன்பது மனமும் அமைதி ஏற்பட்டு அந்த மனதின் அமைதியின் காரணமாக சச்சிகானந்தம் பானமாகிறது அப்போது இன்னைக்கு தெரிந்த பிறகு புறப்படையில எல்லாவிட்டால் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அதான் யானில்லை நிஷ்காமண்ணியத்தின் பயன் அதாவது நிஷ்காமண்ணியம் செய்தனாலே பேரானந்தம் கிடைக்கும் இந்த சிற்றின்பம் இது அந்த இந்த ஆத்மானந்தான் சிற்றின்பம் கூட இருந்தாலும் அது சிறிது காலம் சிறிது இடம் அது அவ்வளோதான் இது பெரிய அளவில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் இது அத்தகைய மெய்மை வாழ்ந்தது எவ்வளோ காலம் இருக்கோ அவ்வளோ காலம் இது கிடைக்கும் இல்லைன்னாக்கா கிடைக்காதுன்றது கருத்து அதனால்தான் நேர் கருமம் நிசாம கருமமானது முத்தியின் வேறு எந்த காலமும் இல்லை அரியா அறியாமை காமுங்கெருப்பாசை அகம் செறிதல் பொறியாகப் புகுந்தொருவார் போக்கரிய பாசமிவை முறியாத வினைத்தலையான் முடிச்சுட்டேயன் மாயை பிரியாதென் பாலுளதான் பிறவிகளுக்கடியாக ஈஸ்வரகிதை ஏழாவது தத்துவ நிஸ்வம் விபூதி அத்தியாயம் பதினெட்டாவது பாட்டு இதுவரைக்கும் தன்னுடைய மகிமை சொன்னார் விபூதி என்ன மகிமின்னு அர்த்தம் என்ன எல்லா முக்கியமான தலைமை பொருளில் நானாக இருக்கிறேன்னு சொன்னதுனாலே அது கீழ்பட்ட பொருள் நானாகிறேன்னு அர்த்தம் இந்த விராட் சருபத்தை தனித்தனியாக சொல்லார் அர்த்தம் அதன்பே தத்துவங்களை சொல்லிட்டு வருவார் இருபத்தி நாலு தத்துவங்கள் தான் பிரபஞ்சம் நிலைக்கிறது என்றும் சொன்னார் இப்படிப்பட்ட தத்துவங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் பந்தப்பட்டவர்கள் என்றும் நேர் கருமும் லிஸ்காம் கர்மம் என் போட்டு செய்யக்கூடிய கருமம் இருக்கே அது ஞானத்துக்கு ஏது பந்தத்தை நிவர்த்தி இப்போ பெருவைகளுக்கு அடியாக காரணமாக ஆதாரமாக இருக்கிறதை பற்றி இந்த பாட சொல்கிறேன் அறியாமை அகம் சறிதல் காமம் வெறுப்பு ஆசை அது அஞ்சு பொறியாக புகுந்து ஒருவர் போக்கரிய பாசமைவை இது கருவியாக உள்ளத்தில் புகுந்து நீக்குதற்கரிய பெரிய பந்தம் கட்டுகள் ஐந்து கட்டுகள் அஞ்சு அஞ்சு கட்டுகள் முறியாத வினைத்தலையால் முடிச்சிட்டே என் மாயை இது முறிக்க முடியாது அப்படிப்பட்ட வினை பந்தங்கள் முடிச்சிட்டு ஐந்து முடிச்சிருக்கு அது என் மாயையானது பிரியாது என்பால்தான் பிரிவைகளுக்கு அடியாகன்னார் எடுத்து இருக்காது ஆகவே என்னை அடையணும்னு சொன்னால் செய்கிற கர்மங்களுடைய பலன்கள் எனக்கூடும் அப்போ நான் நிவர்த்து வாங்குகிறேன் இல்லைன்னு சொன்னாக்கா அஞ்சு முடிச்சு இருக்கு அஞ்சு முடிச்சுகளில் பந்தப்பட வேண்டியதுதான் பஞ்சக்லேசத்தில் வரக்கூடிய அவித்தை அஸ்மிதை ராகம் தேசம் அவிநிவேஷம் சொல்லக்கூடியதில் ஐந்து தான் இது இந்த பஞ்ச ஐந்து துக்கங்கள் கொடுக்குறது அதான் சொல்றார் அறியாமை அவித்தை அந்த அவித்தை நாலு பிரிவுகள் அகம் சேறிதல் அஸ்மிதை காமம் விருந்திய பதார்த்தங்களில் அனுகூல பதார்த்தங்கள் விருப்பம் வெறுப்பு பெருந்தூல பதார்த்தத்தில் வெறுப்பு ஆசை அபிநிவேசம் அவித்தே காமம் தேசம் அவித்தே காமம் ராகம் தேசம் அபிநிவேஷம் என்று சொல்லக்கூடாது அது சொல்கிறார் அந்த அவித்தே நாலு பிரிவுகள் ஆத்மல்லாத அனாத்மாக்களை தேகாதிகளே ஆத்ம புத்தி அதுதான் அறியாமையே அறியாமல் இங்கே அவித்தே தான் புத்தி அசிவதா சுசி புத்தி துக்கருமான ஜனாவில் புத்தி இந்த அஞ்சு நிச்சயங்கள் இந்த தான் உண்டாகாது பொறியாக புகுந்து ஒருவர் போக்கரிய பாசமேவை இதெல்லாம் நம்ம இடத்துல பொறிகளாக கரிகளாக உள்ள புகுந்து போக்கரிய நீக்குஞ்சதுக்கெரிய பெரிய பாசம் கட்டுகள் ஐந்து கட்டுகள் நம்மகிட்ட இருக்கு முறியாத வினைத்தலையான் முடிச்சிட்டே என் மாயை இது தீராத வினை பந்தங்கள் இது தீரப்போகிறதில்லை என் மாயானது பிரியாது என் பால் உள்ளதால் எப்படி இருக்கு எதுக்கு பிறகுகளுக்கு இடையாகித்தான் பிறவி காரணம் இதை மாற்றி அமைக்கணும் என்று அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார் அதாவது அவித்தையில் ரெண்டு தூளாவித்தை மூலாவித்தை என்று மூலாவித்தை மூலாவித்தை தான் ஒன்று அதான் முதல் அதில் தூலாவித்தை தோலாவித்தை மூலாவத்தை ரெண்டா அப்புறம் ரெண்டா பிரியுது அதில் மூலாவத்தை ஒரு அவித்தைதான் அவித்தல் ரெண்டு தோலாவத்தை மூலாவது ரெண்டாக பெரியது மூலாவத்தேங்கிறது கூடத்தினை மறைக்கிறது தோலாவத்தை விசய உபநிஷேதத்தை மறைக்குது வெளியில் உள்ள நாமரூபத்தின் மூலமாக சேதனத்தை மறைக்குது அந்த தோலாவத்தை விசய உபனிஷேதத்தை மறைக்கிறது தான் இங்கே தோலாவத்தேன் பேர் மூலாவத்தையும் நாலு பிரிவுன்னு சொல்லப்படும் அதுதான் இந்த அவித்தே அஸ்மிலேயே ராமன் தேசம் அபிநேசம் அந்த மூலாவத்தையில் பிரதானமாக இருக்கிறது அவித்தை அதுதான் காரியாவத்தை காரணாவத்தை ரெண்டு காரணாவித்தியங்கிறது தான் சுரபத்தியம் அரைக்குது காரியாவத்தை வெளியிலிருந்து துக்கத்தை கொடுக்குறது இந்த நாலு விதமாக துக்கம் கொடுக்குது ஆக துக்கத்துக்கு ஏது இந்த காரியாவித்தே தான் அப்புறம் காரணாவத்தை என்ன பண்ணுது சுரபத்தியம் மறைக்குது அது சொருபத்தியை மறைக்கிறதுக்கு ஆண்டவாவித்தி மூலமாக தான் பார்க்க முடியும் தத்துவ விசாரத்தினால்தான் இந்த காரியாவித்தையும் பார்க்கலாம் இல்லைன்னா பார்க்க முடியாது ஆக ஒரு அவித்தை மூலமென்றும் தூளம் என்றும் வரும் அது தூளம் மூலம்ங்கிறது காரணாவித்தே காரியாவித்தேன்னு பிரியும் தூளம்ங்கிறது விஸ்வபதிநிசத்தை மறைக்குது காரணாவத்தை சுரூபத்தை மறைக்கும் காரியாகத்தை நாலா பேருந்து துக்கத்தை கொடுக்கும் இதுதான் இந்த அவித்தை இல்லை பிரிவுகள் அதை உணர்ந்து அதை போக்கிறதுக்கு விசாரம் செஞ்சாக நன்றி போகலாம் விசாரம் இது நேரு சாதனம் அதற்கு சுலமாக நித்தியாசம் பண்ணியாகணும் நித்தியாசம் வேணும் விசாரம் செத்திக்கலாம் நீத்தியாசனம் இல்லாத திடப்படும் இடப்படாது நீத்தியாசனத்துக்கு மனம் என்றால் தான் நீத்தியாசித்திக்கும் மானத்திற்கு சிவனம் என்றால் தான் முடியும் அது சிவம நித்தியாசனம் கிரமம் சொல்லப்படுது என்பது கருத்து பின்னியா பகுதியாம் பிரதான மாயையை மாயையும் மன்னியா பொருடனும் மானு மாதியாய் துன்னியா விகாரமும் தொல்லை வீசனில் அந்நிய மென்மையால் அவனேயாகும் இந்த இதுல விசாரத்தினால இந்த பந்தங்களை போக்கலாம் வழியோ வேறு கிடையாது சொல்றார் பின்னியா பகுதியாம் பிரதான மாயையும் மற்ற தத்துவங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கு அதான் பின்னிக்கொண்டிருக்கெல்லாம் எல்லா தத்துவங்களுக்கும் காரணம் மாயை தான் யா மாசா இல்லையோ அது மாயையும் சும்மா அது போயிடாது விசாரம் பண்ண தான் மாப்பிள்ளை தோழன் விசாரம் தான் போகணும் ஒழிய அவனை வந்து சண்டை போட்டு தொடக்க முடியாது அவன் சண்டைக்கு வந்துடுவான் மூட விசாரம் பண்ண அவருக்கு போயிடுவான் எங்கே விசாரம் இல்லையோ கல்யாணம் வரைக்கும் முடிகிற வரைக்கும் விசாரம் இருக்காது அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு விசாரணைக்கு ஆரம்பிப்பாங்க அவர் போயிடுவான் அப்படி போல் இங்கேயும் அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நிஸ்காமண்ணி இல்லாத வரைக்கும் வர்ற வரைக்கும் அவசார தசை நிஸ்காமண்ணியினால விசாரம் சிரவணம் விசாரம் பண்ண ஆரம்பிச்சா ஓடி போகுது மாய போயிடுச்சு அதா மாயா யாதி மாயம் இது விசாலிக்கு நிக்கலையோ அது மாயன் பாரு அத்தகைய மாயம் எல்லா தத்துவங்களோடு சேர்ந்து அது என்ன ஒண்ணுது மன்னியா போடணும் அதோட நிலையான ஜீவன் அவித்தியில் பிரதிநிதிப்பவன் ஜீவன் மாதிலே பதினிம்பான் ஈஸ்வரன் அவனுக்கு மறைப்பு இல்லை மறைப்பு இருக்கு மானும் ஆதியாய் மான மகதத்துவம் முதலாக இருக்கின்ற துல்லிய விகாரமும் பொருந்தியதனுடைய பரிணாமங்கள் இது வரைக்கும் முப்பத்தி அஞ்சு தத்துவம் இருபத்தி நாலு தத்துவம் சார் சொல்லி இருபத்தி நாலு சத்து வரைக்கும் வச்சுக்கணும் இருபத்தி நாலு தத்துவங்களும் தொல்லை ஈசனில் அனாதியாக ஈசனே இங்கே பிரம்மஸ்வரம் அர்த்தம் பிரம்மத்தினிடத்தில் அந்நியமின்மையால் அவனே ஆகும் ஆலாசையும் பிரம்மத்துக்கு அன்னியும் கிடையாது அந்நியம் இல்லைன்னு சொன்னாக்கா அவனை மாயையும் பிரம்ம சேர்ந்திருக்கா அப்படின்னா ஒருத்தவ பாதான் பெறும் ஒருத்தபட்சம் கற்பை சம்பந்தம் உடைய வாச சம்பந்தம் இல்லை அவனால அந்நியம் இல்லைன்னு சொன்னதுதான் காணலுக்கு நீர் அந்நியம் இல்லை எதனால் அப்படி தோட்டம் இருக்கு பிரிக்க முடியாது காணலையும் நீரே பிரிக்க முடியாது ஆனாலும் கற்பி சம்மந்தம் இல்லை வாச சம்பந்தம் இல்லை வாசம்பந்தமாக இருந்தால் அது தண்ணி இருக்கு ஈரம் இல்லையே அப்போ கற்பி சம்பந்தம்னு போயிடும் பழதைக்கும் பாம்புக்கும் கற்பி சம்மந்தம் இல்லையா வாச சம்பந்தம் கிடையாது அந்த பழகையில் விஷம் இருக்கணும் அது பாம்பு ஓடி போயிட்டாலும் கூட விஷை கக்கிட்டு போயிடும் வாசமாக கிடையாது அப்படி போல் இதுல பிரம்மஸ்வரூபத்தில் தொல்லை ஈசனில் அநாதியாக இருக்கின்ற வாச அநாதியாகிய பிரம்மத்தில் அந்நியம் இல்லையா அந்நியமாக இல்ல அது அந்நியமாக தான் இருக்கு என்ன அனநியம் கற்பித அனநியம் கற்பித் சம்பந்தம் பேர் அவனியே ஆகும் அதனாலே பிரமமே ஆகும் பிரபஞ்சம் பிரமமே தான் இது ஒன்று கூட என்ன பயம்தான் இருக்கு எப்படி இருக்கு ஒருத்தவ இருக்கு இவர் தவன் அது தன் தன்மை கடாமல் விச்சுரமாக தெரியவது உபாதி தான் மற்றொன்று ஆகாமல் தன் எதாவது சொல்லி விழுந்து கொண்டே மற்றொன்றால் தோற்றும் தான் தன் தன்மையை கடாமற்ற தன் தன்மை கடாமல் வேட் சொல் தோற்றும் இது விவரத்தம் தன் தன்னை கெட்டு வேட்சொல்வா தேதி பரணாமல் இருக்கார் அதுவாக பால் தேராதல் அது போல் பழுதீர் பாம்பு இதெல்லாம் விபர்த்த விபர்த்தபட்சம் வேதாந்தத்தை உடன்பாடு பரணாமல் இதெல்லாம் உடன்பாடு இல்லை பதினோரு வகை வாக்கியங்கள் வேதாந்தடான்னு சொல்லப்பட்டிருக்கு பதினோரு வகை வாக்கியங்களும் இதற்கு பொருந்தாள் இதனால் சுபாவசித்தமாக இயல்பாவே இருக்கிறது அது இடத்தில் இருக்கின்ற நாமர பிரபஞ்சம் வருத்தவபாதானுடைய பர்ணாபாதம் அல்ல அதன்தான் பிரம்மத்தின் அதாவது சேதனத்தின் ஒருத்தமும் மாயின் பரணாமே பிரபஞ்சம் சொல்வது பிரம்மத்தின் ஓர்த்தமும் மாயின் பரணாமம் ஆகவே பிரம்மத்தின் ஓர்த்தபாகம்தான் இருக்கும் ஒருத்தபட்சம் அது கெடுவதில்லை ஆனால் வேற தோற்றம் மயன் பரிணாமம் கெட்டே தோற்றம் அந்த பரிணாமத்திலேயும் காரண பரிணாமம் காரி பரணம ரெண்டு விதங்கள் காரி பரிணாமம் மீண்டும் காரணநிலைக்கு வராது காரணபரிணாமம்னா மீண்டும் காரணிகளுக்கு வந்துடும் பால் தயிராச்சா மீண்டும் பால் ஆகாது செட்டியாச்சோ அல்லது தங்கம் நகையாச்சுன்னா மீண்டும் தங்கமாக நம்ம வந்துடும் இது காரணபரிணாமம் பெறும் அதுபோல மாயை காரண பரிணாம யோகத்துடையது வெவ்வித பரிணாம யோகத்துடையது அப்படிப்பட்ட அது மாயை பிரம்மத்தில் வாஸ்தம் போல தோற்றத்துலையா வேற அது வாஸ்தமாக இல்லை இதை ஒருத்த பட்சார் ஆகவே இத்தகைய நிலையானது இந்த பிரம்ம தினத்தில் தோற்றம் ஒன்று இது விசாரித்தினாலே தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னார் அவனே பாசம் அவனே கட்டுண்ட அவனே கட்டுமதிபதியும் அவனே பசுக்களாகின்றான் அ அனைத்துமாகி உள்ளானும்னே அவனை ஒருவர்களும் அறிவில்லை அனைத்திற்கும் அவனே அநாதீ பூடனென அவனை அறிவார் அறைகுவராள் பாட்டு இதோட எலாத்தியாயம் தத்துவ நிஷம் விபூதி அத்தியாயம் முற்றிற்று விருத்தம் எழுத்தி ஆறு முடியுது இந்த பாட்டில் அது விருத்தோபாகத்தை பற்றி சொல்றார் அவனே பாசம் அவனே கட்டுண்டவன் அவனே கட்டும் அப்படி ஒரு தோற்றம் வாசமாக அவன் கட்டுறதும் இல்லை இல்லை அப்படிங்கிறார் அவனே பசுக்கள் ஆகின்றான் அவனே ஜோளாக இருக்கிறான் அனைத்துமாக உள்ளானும் அவனே சேதனம் அசேதனமாகியா எழுதை பிறப்பாயிருப்பவன் அவனே அவனை ஒருவர்களும் அறிவார் இல்லை ஆடிப்பட்ட புருஷனை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது அவிசார திசையில் அனைத்திற்கும் அவனே அனாதி பொருளன் எல்லாவற்றிற்கும் அனாதியாக காரணமாக இருக்கிறவன் அந்த பூர்ணமாக நிறைந்தவன் தான் என இவ்வாறாக அறிவார் அறிவுறாள் அவரைப்படி தத்துவஞானத்தின் மூலமாக தெரிஞ்சு கொள்ள யாரோ அவர்கள் தான் சொல்ல முடிய முடியும் அதனால் சொல்ல முடியாது அதனால எல்லாம் அவனாவே தான் இருக்கும் பிரம்மத்துக்கு என்னமோ எதுவுமே கிடையாது பிரம்மே தான் பிரபஞ்சம் பிரம்மத்தில் தான் பிரபஞ்சம் தோற்று எல்லாரு கிடையாது சித்திரம் சிவத்தில் எழுதியிருக்காங்க மனுஷன் மாதிரியும் ஆடு மாடுகள் மாதிரியும் செடி கொடிகள் வீடு எாங்க தடை பார்த்தா என்ன இருக்கு என்ன அதுல இருக்கு செவத்தில் ராமரபு இருக்க நாமருந்த கற்பனை தான் வேற என்ன இருக்கு வர்ண பலவித வர்ணங்கள் அங்கே பரணாமடைஞ்சிருக்கு பல விதமாக கோணல் மூலமாக எழுதிருக்காங்க அது நாமரபமாக நாம் விவகாரம் பண்றோம் வர்ணத்துக்கும் அந்த செவத்துக்கு சம்மந்தம் வழிய நாமருவங்கிறதே ஒரு கற்பனை தான் மயக்கம்தான் ஆண் பெண்ணு வீடு வாசல் எனக்கு தான் கற்பனை இப்போ என்ன இருக்கு வர்ணந்தான் இருக்குது வர்ணம் தேர் எதுவுமே கிடையாது தடை பார்த்தா சிவறு தான் இருக்குது ஆனாலும் வர்ணம் விவாசத்தை சிவர் விவாரிசத்தை அது ரெண்டும் விஷயம் விஷம் சத்தை இல்லை இங்கே பொருள் விளங்குறதுக்காக சொல்லப்படும் ஆனால் சொப்ன பதத்த சொப்பனத்தில் எல்லா பதார்த்தங்களும் தோற்றுகின்றன வாஸ்தவாக இல்லை ஜகதந்த பிறகு இல்லை அப்போது சொப்பனம் கண்டவன் வாஸ்தவன் அவனால் காணப்பட்ட பொருள்கள் எல்லாம் மித்தை அங்கே அங்கே மித்தியாத நிச்சயம் இது பரம சத்தை அது பிராதிபா சக்தியாக போயிடுது சத்திய வித்தியாசம் அதனால் அங்கே யோர்த்தக விவரத்தானம்னாவே பரம சக்தியில் தோற்றம் மாத்திரம் இருக்கணும் பிரார்ப்ப சக்தி இருக்கணும் அது ஒருத்தபட்சம் விவகார சக்திங்கிறது தற்காலிகமாக வைத்துக்கிறதே ஒழிய நிரந்தரம் காலம் வரைக்கும் சொப்பனம் சத்தியமே அப்போ விவகாரத்தை தான் அது ஜாக வந்த பிறகு தான் அது மித்தியாத்திய இந்த உலகமானது இப்போது விவகார திசையில் அவிதார சத்தியம்தான் இப்ப பிரம்மஜாகரம் வரும்போது இது அப்போதான் மித்தியா தோற்றம் சொப்பனத்தில் கண்ட பதார்த்தங்கள் எல்லாம் ஜாகரத்து வந்து அதே மாதிரி வரிசா சொல்லிட்டு வந்தாலும் கூட அது சத்திய புத்தியில் இருக்கிறதே இல்லை வரிசையாக சொல்லலாம் சொப்பனத்தை இப்படி போனா அப்படி போனால் எல்லாம் இருந்தோம் ஆனாலும் மித்தியாத்து நிச்சயம் வந்துக்கிட்டே இருக்கும் சத்தியத்தை பற்றி நிச்சயம் வர்றதே இல்லை அதே போல தத்துவானிகளுக்கு இந்த உலகத்திலிருந்து விவகாரங்கள் செய்தாலும் கூட அந்த சொர்வதேசம் இருக்கிறதுனால மித்யாதி நிச்சயம் தான் இருக்குது அதை பிரம்மஜாக்கரன் பெறும் அப்படிப்பட்ட ஞானம் அது தத்துவ ஞானம்னு பெரும் வரும் தோட்டம் தான் இப்போ தெரியும் இப்போ எப்படி சொப்பன வரும்போது தோட்டமாக நிச்சயிக்கிறோமோ வரிசையாக சொல்கிறோம் நான் ராஜா வந்தேயா அப்படி அப்போ அந்த போக பாக்கியங்கள் இப்போ நினச்சி பார்த்தாலும் ஆசையாக இருக்குது சரி அப்புறம் அங்கே இருக்க வேண்டியது மொழி பஞ்சனால வந்து கணும் அப்படியே இருக்கு ராஜா அப்படி எப்படி ஆடம்பரமா இருந்த ராஜாவ இங்க வந்து கிழிஞ்சிட்டு கட்டிருக்கேன் என்ன அர்த்தம் அந்த ஸ்வப்ன கால வரை சத்தியமே சரி ஜாதி வந்த பிறகு மித்திய நிச்சயமே செய்யலாம் நிச்சயப்படுகிறது ஏயா அங்கே இருக்கிறது தானே அது சொப்பனம் போய் ஐயா அது ஏங்க அங்கே இருக்கிறது அப்படிங்கிறான் சரி படுத்து தூங்கு இன்னொரு முறை ராஜாவை போடாமல்னா அதுவும் வராது அதுவும் கூட கிடையாது மித்யா பதார்த்தம் துடைச்சி கிடையாது மாடுதலே அடைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்போது அந்த கதை சொப்பனத்தை கண்ட கதையை போல சொல்லிட்டு வந்தாலும் கூட அது மித்யா தய நிச்சயம் இருக்கும் அதுபோல் பிரம்மஜாக்கரத்தில் ஞானிகளுக்கு எந்த வாரம் பண்ணாலும் மித்தியாதிசயம் போகிறதே இல்லை அதனாலதான் அவர்கள் சென்றது வருதா நாளை சேர்ந்தது நினைவார் கணுமை நிலை குசிப்பார் வெயில் நிலவா விழுவிடு வீழ்ந்து பொண்ணின சம ஒன்றும் காணார் நல்லதியில் என்னார் சாட்சி நடுவான சீவன் மத்திய நன்றி சீகலட்சத்தை பல பலகமாக அந்த பவானி வந்துடும் இப்போ வராது இப்பெல்லாம் சைத்தியபுத்தி ஏன்னா அந்த சமாதி நிலை கூடி அந்த மனசானது அதில் ஒடுங்கி உண்மை ஸ்வரூபத்தில் சஞ்சய் விருதம் இல்லாமல் தெரிஞ்ச பிறகு இப்போய் ஸ்வரூபத்தில் போய் தொடுறோம் அது வரைக்கும் கிடையாது பிரபஞ்சம் எந்த வாரம் பண்ணாலும் மித்யா தினிச்சி நீங்க இருக்கும் மனசில் இப்போ நமக்கு ஒரு விரோதியாக இருந்தவங்க வரவாய்ட்டு வச்சுக்கோங்க இப்படி எவ்வளோதான் பழனாலும் கூட இவன் முன்னாள் விரோதி ஒரு காலத்துக்கு என்னை கால விடுவோம் தெரியல அப்படி என்ன எழுதிக்கிட்டே இருக்கும் சார இருக்கணும் ரொம்ப நெருங்கி பல விதத்தை காதா விழுச்சிருவா இருந்துக்கிட்டே இருக்கு அந்த எண்ணம் ஏன் இப்படி என்ன இருக்குன்னா முன்னாள் விரோதி இல்லவா ஏதோ ஒரு காரணத்தினால போய் கூட வேண்டியிருக்கு அவனுக்கு அனுகூலம் நம்ம கணக்கு ரெண்டுக்கு பேர் இருக்கு இல்லைன்னு கூட மாட்டோம் அதுவரை கூட்ருக்கோம் பார்ப்போம் சந்தர்ப்பம் தான் விட்டுலாம் அப்படி அதுபோல எங்கேயும் இது முன்னாள் உறவு பண்ணிட்டு இருந்தது இப்போதான் நமக்கு உதாசை விட்டுவிட்டோம் நம்ம உறவாக இருந்து கெடுத்தது நம்ம வருந்தியோ மறைகள் ஏறியும் மண்ணு ஏர் இருந்தவ கடல் கடந்தேற வைப்பதாம் திருந்திய உணர்வது செப்ப விண்ணமும் அருந்தவர் கேண்ணின்தருளை செய்வார் எட்டாவது அத்தியாயம் பிரபஞ்ச சர்வகாரண புராண புருஷ் பிரதிபாதம் எவ்வளவு வாக்கியம் போது இது மரணம் பண்ணும் இந்த பிரபஞ்சத்துக்கு சர்வதாரணமாக இருக்கிறது இது புருஷன் அந்த புருஷன் எப்படி புராணம் அவன் அநாதியாக இருக்கான்னு அர்த்தம் அதை பற்றி சொல்கிறேன் பிரதிபாதனா சொல்லப்படுதுன்னு அர்த்தம் இப்போ சொல்றார் வருந்தியம் மறைகள் ஈர் மறைகள் ஈரெல்லாம் வேதத்தின் அந்தம் வேதாந்தன் பேர் இப்படி சேர்த்துனால் அது வருந்தியம் மிகவும் சிரமப்பட்டு நம்ம உண்மை கொடுக்குதான் உபரிசுகளில் ஆராய்ச்சியப்பட்டது அது வருத்தமடைந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு மரங்கள் நீர் வேதாந்தமானது அறியும் அது நமக்கு அறிவிக்கிறது அப்படியே அறியக்கூடிய மண்ணுயர் நிலையான இவர்கள் இரும்பவக்கடல் கடந்து ஏற உழைப்பதாம் பெரிய பவக்கடல் இந்த சமத்துல உப்பு சமத்து இது கூட தாண்டிடுறாங்க கப்பலில் போயிடலாம் விமானத்தில் போகிறாங்க இது சம்சார சாகரம் இதை தாண்டதென்னா தத்துவானம் ஆகிய கப்பல் போட்டது அந்த கப்பலில் என்ன முடியாது சிரணமாகிய படகுல ஏறி அந்த கப்பலை ஏறிக்கணும் அதை தாண்டிடலாம் இருமண்ண பெரிசான் பெரிய பவக்கள் பவமண்ண பிறப்பு பெரிய பிறவி கடல் கடந்து ஏற உயிப்பதாம் எது அந்த வேதாந்தம் சொல்லுது திரும்பிய உணர்வது செப்ப அப்படிப்பட்ட வேத கருத்து வேதாந்த கருத்துக்களை விளக்கமாக பொருத்தமாக திருந்திய உணர்வு அது செப்ப அது சொல்வதற்கு இன்னமும் மீண்டும் அருந்தவர் கேன்மின் பெரிய தவ செய்து கொண்டிருக்கின்ற ஏ முனிவர்களே கேளுங்கள் என்று அருளை செய்வான் என்று இப்படி சொன்னார் என்று யாசபகவான் நயனிசார்மிய முனிவர்களுக்கு சுதுமாமனிவர் மொழியில் சொன்னதாக பாட்டு அமைப்பு பகரு பரமீசன் வெறுமுருவ நீரில் பரம நாதி பகவன் நான் நிகரிதழியாத பிரமமயமாகி நிமள நிலையே என் ஒழியவுரா ககன வடிவான பரம மேனில் யோனி கருவையூற மேவி விடுவனாம் அகில ஜகமாக அறிவருமென் மாயை என விதையனாகி அமருமாள் பாட்டு பகல் பரம் ஈசன் வெறும் ஒருவன் சொல்லானின்ற மேலான அந்த ஈசனானவன் ஒருவன்தான் வெறும் ஒருவன் சுத்தமாக தம்மதமில்லாத ஒரே ஒரே வசுதான் ஈரையில் பரம் எனும் ஆதி பகவன் நான் நாசமில்லாத மேலானவன் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் காலமான பகவன் பகவான் நான் அப்படிப்பட்ட பகவானவன் நிகர் இல் அழியாத பிரமமயமாகி நிமலநிலையே அதான் அவருடைய நிலை எப்படி இருக்கு நிகரில் சமானமில்லாத அழியாத நாசமில்லாத பிரம்மமயமாகி பிரம்மஸ்வரமாகி நிமல நிலையே குற்றமற்ற அந்த நிலையே என் ஒரு ஊராக என்னை வெட்டி நீங்காத நிலையாது ஒரு நாளைக்கு வந்துட்டு போறதல்ல அது எப்படி இருக்கு அது ககன ஆகாயம் போன்று யாபமாக இருக்கின்ற நான் அப்படிப்பட்ட பரோன் எனில் என்னிடத்திலே யோனி கருவை உற மேவி விடுவன் நான் இந்த மாயனை சொல்லக்கூடிய இங்கே யோனி என்ன பெண்பாளாக வைத்து பார்க்கும்போது அதில் நான் தான் கரு உண்டாகும்படி விதை நான் தான் காரணம்னு அர்த்தம் எப்படி குழந்தை பிறப்பதற்கு தந்தை காரணமாக இருக்கிறானோ அப்படி போல பிரபஞ்சமான ஜீவர்கள் எல்லாம் பிரபஞ்சம் ஜீவர்கள்லாம் பறக்கிறதுக்கு நான் விதையாக இருக்கிறேன் அது கருவுறுவதற்கு நான் தான் விதையெல்லாம் விடுவன் நான் அகிலஜகமாக அறிவரும் என் மாயை இந்த பிரபஞ்சம் எல்லா பிரபஞ்சங்களாக காணப்படக்கூடிய என்னுடைய மாயானது என்னை விதையே அமரும் நான் தான் விதை கொடுப்போனாக இருப்பேன் ஆக தந்தை எப்படி சாய் வைத்த கர்ப்பதானமாகிய விதி போடுகிறானோ அப்படி போல பிரமமாகிய நான் இந்த மாயை என்று சொல்லக்கூடிய கருவை கருவிலே விதையாக இருக்கிறேன் நான் காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் காரணம்னு அர்த்தம் பிரபஞ்ச சிருட்டிக்கு நான் காரணம் என் சன்னிதான விஷயத்தினாலே பரணாமடையாது இல்லைன்னா பரணாமடையாது நான் ஒன்றும் போகிறதில்லை ஒன்றுமே இல்லை நான் விருத்தபாதானம் சரிதா மகிமினாலே அது சேட்டை பண்ணுது காந்தியின் முனியாக இதுவும் சேட்டிக்கிற மாதிரி ஆனால் சும்மா இருந்தால் விட சேட்டிக்கும் அப்படிப்பட்ட மகிமை எனத்தில் இருக்கு நான் விஜயனாக இருக்கிறேன் அது கருவு உறக்கூடிய அது நிகழ்வில் இருக்குது அது இருந்தால் பிரபஞ்சம் உண்டாகிறது பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறது மாயை தான் அந்த மாயை பிரபஞ்சமாக பரணாமடைகிறதுக்கு காரணமா இருப்பது நான் தான் என்று இது ஒரு உருவகம் இதனால என்ன அர்த்தம் சன்னிதான விசேஷத்தினால பரணாமடைதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஜென்மாதி பகுதி புமான் சிறந்த மான் பூதாதீ மனம் தன்மாத்திரைகள் வேதங்கள் இந்தியங்கள் சமைத்தவனால் பொன்மாள் இரவி பல கோடி மண்டம் போபானோடு என்மா சக்தி எல்லையலா உயிர் முளதாய் இழைத்திடுமா மூன்றாவது பாட்டில் சொல்றார் அந்த பிரபஞ்ச காரணமாக நான் இருந்தாலும் மாயுங்க பரிணாமம்தான் உலகமாக இருக்கிறது அந்த பரிணாம தத்துவங்களை சொல்கிறீர்கள் ஜென்மாதிய தான் பகுதி ஜென்மங்களுக்குலாம் ஆதியாக முதலாக இருக்கிறது பகுதி மூலப்பிரிருதி அதுதான் பிரகிருத்தி மூன்று குணங்களோடு கூடியிருக்குது மாயை முக்குணங்கள் தான் முக்குணம் பிரிக்கவே முடியாது மிளகாய் விட்டு காரத்தை பிரிக்க முடியாது சர்க்கரை விட்டு இனிப்பை பிரிக்க முடியாது உப்பு கட்டியை விட்டு உப்பு பிரிக்க முடியாது அப்படி போல் வடிவமே குணங்களையே வடிவம் அந்த குணங்களே வடிகமா இருக்கின்ற அதே நேரத்தில் அநேகமான பரணம யோகிதையினால பல பொருள்களாக தோட்டிக்கின்றன அது என்ன மனுஷனுக்கு குணங்கள் வெளிப்படும் போது முன்ன சொல்லியிருக்கும் பாட்டில் சொல்லியிருக்கு தமு குணங்களாம் பகுதி உத்தமம் சத்துவ ஞானமா தமம் அஞ்ஞானமா மத்தியமம் கலப்பத மத்தியம் ஒன்றையும் புத்தியின் விகாரமே போலப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படு புத்தி சொல்லுது இல்லை கோ ஒரே செய்தி கோமம் பேசலாம் அந்த கோபம் ரஜோனர் கலந்த கோமரும் அமைதியாக சொன்னவனா சத்துவந்திருக்குன்னு அர்த்தம் விளக்கம் சொன்னா தமிழ்நாருக்குன்னு அர்த்தம் ஒரே செய்தியா மூணு குணங்கள் வெளிப்படலாம் ஒரே செய்தி உங்க வீட்டுல அப்பா இருக்காரான்னு ஒருத்தர் வந்து கேக்குற வச்சுக்கோங்க வர்ற ஒரு வந்து யாரோ கேக்குறாங்க அப்பா இருக்காரான்னு அப்படின்னு அம்மா சொல்றோம் இல்லப்போ அப்படின்னு என்ன அர்த்தம் ரஜகுணம் கலந்து போச்சுன்னு அர்த்தம் ஏயா கேளு இப்படி எரிஞ்சு விழுக்கிறேன் அப்படி எங்கள் அப்பாவா எங்கே போனாரோ போங்க இப்படியே தமவனம் கலந்து போச்சு சத்து குணம் எங்கள் அப்பா இருக்காரு உள்ளே வேலை பார்த்துருக்காரு இல்லை அது பகுதிட்டு போயிருக்காரு இப்படி அமைதியாக சொன்னால் சத்துக்குணம் இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் ஒரே செய்தியில் மூணு குணங்கள் கலக்கும் ஒரே சூழ்நிலை எடுத்த உடனே சொல்லலாம் இல்லை போ ஏன் இங்கெல்லாம் வந்து தொந்தர பண்ணுறா அப்படின்னு சொல்லலாம் எழிஞ்சிருவேன் அப்படி போல எல்லா விஷயங்களும் அது புத்தி சக்திகள் மூணு குணங்கள் இது சேதனத்தினால வரக்கூடியது ஜலத்தில் இருக்க மூணு குணம் மூணு குணம் இருக்கு மிளகாய் என்ன காரம் இருக்குல்ல ரஜகுணம் சொல்லன்னு இருக்கப்பா மிளகா அப்படிங்கிறாங்க வெங்காயத்துல தமி குணம் இருக்கு என்னங்க மூக்கெல்லாம் ஏறு சும்மரம் வருது அப்படிங்கிறான் அப்புறம் சக்கர இருக்கு நல்லா இனிப்பா இருக்கு என்ன சத்து குணம் இருக்கு இனிப்பு அப்ப பொருள்கள்லயும் குணங்கள் வெளிப்போடுங்க ஆக முக்குணங்கள் கனிம பிரபஞ்சம் இல்லையா ஜெவனத்தில புத்திச்சலித்திலே முக்குணங்கள் வெளியே எல்லா பொருளும் முக்கணங்கள் தான் பாருங்க ட்ரெட்டா போச்சு பிடிச்சிக்கோ ரஜகுணம் இருக்குது இப்போ பாருங்க ஒன்றும் தொடரமாட்டேன் சரது குணம் இருக்குங்க இல்லை இது போகறது இல்லைன்னாக்கா தம்பகுணம் இருக்குன்னு அர்த்தம் எப்படி போகிறது புரியலன்னா தம்பகுணம் வந்துடுச்சு எல்லா இது அப்படித்தான் சகல விஷயங்களும் வெளியிலேயும் முக் குணங்கள் இருக்குன்னு உள்ளேயும் இருக்கு ஆக மாயம் முக் மயம் மயம் காரியம் காரணம் அர்த்தம் என்பது பெறப்படுது அதனால் ஜென்மாதியதாம் பகுதி இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அதாவது பிறப்புகளுக்கும் இந்த மற்ற விவகாரங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற மூலப்பகுதி தான் அதிலேருந்து அப்புறம் புமான் ஜீவன் உற்பத்தி ஆகிறான் மான் அதன் பிறகு மகதத்துவம் அப்புறம் அதிலிருந்து பூதாதி பஞ்சபூதங்கள் அதனுடைய சுழபூதங்கள் சூச்சம்பூதங்கள் எல்லாம் அதன் பிறகு அதிலும் காரணமாக மனம் மனம் அந்த காரணம் மனாலும் சேர்த்துக்கணும் அப்புறம் தன்மாத்திரைகள் தன்மாத்திரைகள் வரும்போது அந்த இந்திரியங்கள் உண்டாகும் அதான் சொல்வார் பேதங்கள் பேதங்களாக இருக்கின்ற இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களில் பேதங்கள் அநேகம் ஒரு இந்திரியம் மற்றொரு குணத்தை கிரேக்கு வருகிறார் ஒரு காரியம் கர்மேந்திரம் செய் இன்னொரு காரியம் செய்ய கண்ணு பார்க்கும் தொழில் செய்கிறது கண்ணில்லையேவான காதிலேயும் மூக்கிலையும் பார்க்கலாமல்லவா பார்க்கலாமா காசு செவடா போச்சு கண்ணில் கேட்கலாமில்ல முடியாது அது பேச அதுக்கு இருக்கா நீங்கள் அதே மாதிரி கை செய்கிறதால கால் செய்ய கால் செய்யறவங்களை கை செய்யாது வாய் பேசுது ஓவியனா போயிட்டாக்க மூக்கில் பேசலாமில்ல பேச மாட்டேங்கிறாங்களே ஒரு தொழில் மற்றொரு ஒரு தொழில் அதாவது ஒரு இந்திரியம் மற்றொரு தொழில் செய்யாது அதே ஒரு குணம் மற்றொரு குணத்தை கிரகி அறியாது ஞான இந்திரியங்கள் அதனால தான் வேதம் வேதங்கள் என்ன வேதங்கள் இருக்கு உள்ள இந்திரியங்கள் சமைத்து அதனால் இப்படி எல்லாம் பரணாமடைந்து அதனால் என்ன செய்வாங்க பொன்மால் அதாவது பொன் அண்ணக லட்சுமி தேவியினுடைய கணவன் அர்த்தம் மாலைன்னா மகாவிஷ்ணு லட்சுமி தேவி லட்சுமி நாயகனாகிய நாராயணன் திருட்டி செய்கிறார் இதை திருட்டி பண்றது யாரு இறை பலகோடி போலும் அண்டம் இந்த சூரியன் பலகோடி ஒதித்து எப்படி இருக்குமோ இந்த பிரபஞ்சம் அப்படி போல போதானோடு பிரம்மதேவன் அவர் போதானோடு என்மா சக்தி எல்லையிலா உயிரும் உலாதாய் எடுத்துடுமான் அதனால இதுக்கெல்லாம் சிருட்டி பிரம்மதேவன் திதி கர்த்தா லட்சுமி நாயகன் அதனால இவர் ரெண்டு பேரும் நிர்வாகத்தை வச்சிருக்கேன் சம்மார காலம் நான் ரெண்டு கடைசி காலம் தான் இப்போன்னு இல்லை இடைப்பட்ட காலத்தில் சேர்த்து போறவங்களை கொண்டு போய் ஜ கொடுக்கிறது எம்மனை வேலை ஒட்டுமொத்தமானது அப்புறம் பழைய காலத்தில் ஒரு திரன் வேலை அப்பதான் தம்மகணம் வரும் சிவபெருமான் ஒரு திராசம் சொல்லுவாங்க அது எப்போ பழைய காலத்தில் தான் உதிரம்சம் அப்புறம் மங்களபூபம் எப்பவுமே எப்பவும் செய்வோம் மங்களபூபம் தான் சிவன் மங்களம் தான் அர்த்தம் கருணாமூர்த்தி கருணை செய்வார் கோபம் உண்டு கோபம் குணம் உண்டு சொல்லுவாங்க அவர் கோபம் படுவார் குணம் உண்டு அதனால சிவபக்தர்களை சோதனைத்து ஆட்கொள்வது எதுக்கு திடப்படுத்துறதுக்கு தான் சோதனை எதுக்கு திடமாகறதுக்கு தான் வேற என்ன அனுப்பில் வச்சு கொள்ளன் இரும்பை தட்டான்னா எதுக்கு நேராகிறதுக்கு தான் வளைஞ்சிருக்கிற இரும்பை நேர் பண்ணுறதுக்கு அனுப்பில் வச்சால் முடியும் இலக்கம் கொடுக்கும் தட்டு தட்டு தட்டினா இரும்பு வலிக்கிறேன் வலிக்கிறதே நெஃப்ட் சொல்கிறானே சொல்கிறானே இருப்பான் எப்படி நேராகும் நேர் பண்ணதுக்கு சோதனை பண்ணிதான் ஆகணும் சோழ போது போக ஐயோ சோனம் பண்ணாரே கண்டாரு கஷ்டப்பட கசோதி கண்டா கஷ்டப்பட்டுல தான் அந்த மனசு இழப்படும் அனுபவம் ஏற்படும் சொல்லுவாங்க பக்தர்கள் அபக்தர்கள் இருக்காங்களே அவர்கள் அஞ்சானியானதுனால இது லாய்பட் சாமி என்னை இப்படி கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காரு என்ன வேறு கோயிலுக்கு போகலான்னு போகிறாங்க சில பேர் வேறு மதத்துக்கே போயிடுறாங்க போயிடுனா பண்ணுறது சாமிங்க கஷ்டமே கொடுக்குதே காலி மூலியை கும்பிட்டு பெரியமே இல்லை இனிமேல் வந்து ஐயப்பன் தான் கும்பிடலான்னு போயிடுறாங்க ஐயப்பூலிக்கு புராணத்தில் சோதனை காலத்தில் யார் வருத்தப்படாத சொல்லப்படலை அதே போல தான் பக்தர்களால் உண்மையான பக்தர்கள் வருத்தப்பட மாட்டான் தெரிய சொன்ன சோதனை அவர் சங்கல்பம் அப்படி இருக்கு எட்டு வந்து கண்டிப்பாக எதுக்கு பரிபாகம் அடையிறதுக்குதா மனப்பரிபாகம் அப்படிதான் ஜிடப்படம் அதுக்காக கஷ்டம் இப்படி கொடுக்குறாரு அப்போ சொல்லலாம் ஐயா ஒரு கஷ்டம் தான் பரவாயில்ல ஆயிரம் பூரா கட்டணம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு செய்வாரு சொல்லுவாங்க லாங் டைம் நீ இலவா கொடுக்கிறாங்க அப்படிம்பாங்க தொடர்ந்து கொடுக்குறாங்க ஐயா என்னையா பண்றது அம்மா தொடர்ந்து கொடுக்குறாங்க இடையிடையே கூட தான் நல்லது செயல் உண்டு அப்படி கஷ்டமையாக கொடுக்க மாட்டார் யாருமே அவளுக்கு கிடையாது வாழ்க்கையில் இடையிடையே சிறு சிறு சிவங்கள் இப்போ நோயால் ஆஸ்பத்திரில் கொண்டு சேர்த்துக்கிட்டாங்க அதனால் அவரை ஆப்ரேஷன் பண்ணி வலிக்குது என்ன மருந்து போட்டு சும்மா பண்ணியாக போடுறாங்க சாப்பாடு போட்டுறாங்க இல்லையா சாப்பாடு கொடுக்குறாங்க காற்றாடி போடுறாங்க ஒடிகெண்டுக்கு போயிட்டாங்க ஆள் ஒத்தியாசம் பண்ணுறாங்க செய்கிறாங்களே இல்லையா அப்ப இடையிடையே சுயமும் உண்டு ஒரேடைய கஷ்டப்படுத்த அப்படி தாங்காது ஜீவர்கள் தாங்க மாட்டாங்க அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனுக்கு நீ இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்துட்ட உடம்பு எல்லாம் கெடுத்துக்கிட்ட பட்டி போட்டு சாவன்னு சொல்லுவாங்களா மருந்தும் கொடுப்பாங்க உடம்பும் வைத்தியம் பண்ணுவாங்க ஆகாலும் கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க அப்படி போல ஜீவர்கள் நீடிக்கணும்னா ஆகாரம் கொடுப்பார் ஆண்டவன் அதோட கடனும் செய்வார் அரண்மையும் செய்வார் மரக்கரணி அறக்கணும் பேர் என்ன பண்ணுறது ஆகவே இதை உணர்ந்தவர்கள் தான் பக்தர்கள் பேர் உண்மையான பக்தர்கள் பேர் எல்லாம் பக்தர்கள் தான் சந்திர பக்தர்கள் அவங்கெல்லாம் சந்திரத்தை மாற்றிக்குவாங்க இவ்வளவு மாற்றுறதே இல்லை சாமியை மாற்றிக்குவாங்க மனசை மாற்ற எல்லாம் மாற்றிக்கிறாங்க ஒரு எதையும் மாற்ற மாட்டாங்க எல்லாம் சரி நாங்கள் மன பரிணாம பரிபாகம் அடைகிறதுக்கும் இது பாவங்கள் கழிகிறதுக்கும் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் செஞ்ச பாவங்கள் யாரை விடும் சொல்லுங்க இப்போ செஞ்சது கொஞ்ச மகளும் இருக்கலாம் முன் ஜென்மங்கள்ல எத்தனை செஞ்சோமோ அஞ்ஞான காலம் கொஞ்சம் இதய காலம் இப்போ குறைச்சிருக்கலாம் முன்னெல்லாம் அஞ்ஞான காலம் தானே அஞ்சான் காலத்தில் பாவங்கள் செஞ்சுருக்கோம் அதெல்லாம் இன்னும் வெளிப்படாத பாவங்கள் எத்தனையோ இருக்குது செஞ்சத்தில் வெளிப்பட்ட பாவங்கள் தான் இதுக்கு எந்த பாடும் இருக்கு அது வெளிப்படுபது எப்படி இருக்கோ உண்மையான பக்தன் அர்த்தம் இல்லைன்னு சொன்னா போலி பக்தர்கள் பேரு சந்தர்ப்ப சந்திரவாதிகள் அப்படிங்கிறது எந்த யோனையில் பிறப்பாரியார் கும்தாயன் மாயை தந்தையான் வரிவார் ஜன தப்புவரால் எந்த அறியாதிருப்பவர் என் மாயினால் பந்தமாம் யோனிதோரு உற்பவை திறந்து பதைப்பார்களா எட்டாவது அத்தியாயம் ஈஸ்வர கீதையில் பிரபஞ்ச சர்வகாரண புராண புருஷ பிரதிபாதனம் இது மன்னம் பண்ண முதல் மனம் பிரபஞ்ச இந்த உலகம் பஞ்ச பிரபஞ்சம் சர்வகாரணம் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது எது என்று சொன்னால் புராண புருஷம் பழமையான ஆகிய பிரம்மஸ்வரூபந்தான் அதை பற்றி சொல்லுகிறது அப்படி சொல்கிறது மீண்டும் சிவபெருமான் ஆரம்பிக்கிறார் என்று முன்பாட்டிலிருந்து ஆரம்பம் இது வேதங்களெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு மறிய நீர்கள் ஓனிசத்துக்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சியில் எழுதப்பட்ட ஒரு சாஸ்திரம் சொல்லார் அப்படி இருக்கிறதுனால இதில் முன்பாட்டில் பிரகிருதி ஜீவன் அப்புறம் மகதத்துவம் பூதாதி பஞ்சபூதங்கள் மனம் கந்தகரணம் தன்மாத்திரைகள் இதனுடைய பேதங்கள் ஆகிய இந்திய இந்தியங்கள் இதெல்லாம் திட்டி பண்ணப்பட்டது அதை பிரம்மதேவனால் சிட்டி பண்ணப்பட்டது எப்படி இரவு பலகோடி போலும் அண்டம் போதானோடு அது திட்டி போல் மால் லட்சுமி நாயகனாகிய மகாவிஷ்ணு என்மா சக்தி எல்லையில்லா உயிரும் இளவாய் இழைத்திடும் எப்படி பெரிய சக்தியானது எல்லையில்லாமல் உயிரும் உலகாய் இந்த இவரெல்லாம் இருக்கிறதாக இழைத்திடும் அது காரியம் செய்து கொண்டிருக்கிறது மாயனு காரியம் நான் இப்போது நாளாவது பாட்டு எந்த யோனியர் பிறப்பார் யாருக்கும் என் மாயை தாய் என்னார் எந்த யோனி என்று சொன்னால் பிறப்பு பட்ட பிறப்பு சொல்லப்பட்டிருக்கு ஸ்வராஜம் அல்லஜம் சுவேஜம் உற்பத்திஜம் டெய்லியும் சில சில அது அது ஏதேசம் அது கணக்கில் வராது அதாவது அக்னியில் திரௌபதிமெல்லாம் பிறந்திருக்காங்க துரோணத்தில் பிறந்த துரோணாச்சாரியார் இப்படி பல பல பிறவிகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் கணக்கில் சேராது நாலு வழிகள் தான் பிரதானம் எப்படின்னா வழிதான் அர்த்தம் நாலு வழிகள் பிரதானம் அப்படி எதில் பிறந்திருந்தாலும் எழுவே பிறப்பான இந்த ஜீவராசிகளில் மனித பிறப்பு உயர்வு அந்த மனித பிறப்பத்தி நான் சொல்கிறேங்க அவர் எல்லாருக்கும் நான் தான் தந்தை என் மாய்தான் தாய் தந்தை ஆண் என அறிவார் ஜனனாவினை தப்புவாரால் இப்படி யார் நினைக்கிறாங்களோ மனித ஜீவர்களில் ஐநூறுகள் எனக்காது அது அறிவில்லை மனிதவர்கள் யாராவது நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் பெருங்கப்பலாம் இல்லைன்னு தப்ப முடியும் மற்றவன்னா என்ன அறிவுன்னு சொல்றார் எந்த யாய் எந்தையாய் என் தந்தையாய் இவர்களெல்லாம் என்னுடைய தந்தையாய் என்னை அறியாதே இருப்பவர் இப்படி விசாரணை செய்தது நிச்சயிக்காதவர்கள் இருக்கா ஏற்பா இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன தீர்ப்பன் சொன்ன என் மாயினால் பந்தமாம் யோனிதர் உற்பவித்து இறந்து பதைப்பார்களார் இதுதான் என் மாயை சக்தியினாலே பிறப்பார்கள் இறப்பார்கள் சரி பிறந்தது எனக்கு கஷ்டமான பதைப்பார்கள் துக்கப்படுவானார் இதெல்லாம் பிறந்து இறந்து துக்கப்படுறதுதான் எல்லாம் சொல்லலாம் நாங்கன்னா சம்பாதிக்கலாம் ஜாப்பிட்றோம் என்ன கஷ்டம் இருக்குன்னா அது வாழ்க்கையில் சுக்கங்கள் மாறி மாறி வரும் விசேகரமானதுனால சில பேர் கொஞ்சம் காலங்களும் இருக்கலாம் இருபது முப்பது வருஷங்களும் இருக்கலாம் ஆனாலும் இடையிடையே வரும் தலைவலிக்காத கால் வலிக்காத துக்கம் இல்லையாது மனுஷனுக்கு நோய் இல்லாமல் பெரிய நோய் இல்லாமல் போகட்டும் தீரவியாதையாது தீர்வு வியாதிகள் இருக்கும் இல்லை தலைவலிக்குது கால் வலிக்குது போகுது இடையிடையே வர்த்தா செய்யுது என்ன யாருக்கா வராத சொல்லுங்கப்பா பார்ப்போம் எல்லாருக்கும் உண்டு யாருக்கு இல்லாம இருக்கு சொதுக்க மாறி மாறி வந்தே தீரும் மாற்றவே முடியாது உங்க வீட்டில் எப்படி எந்த யாயனை அறியாதி இருப்பவர் என் தந்தையா யார் பாவனை செய்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை என் மாயினால் பந்தமான் கட்டுப்பட்டு இருப்பார்கள் எப்படி அதனால் என்ன பயன் யோனியோர் உற்பவித்து இறந்து பதைப்படுகிறார் பிறப்பாங்க இப்பவந்தோறும் முற்றுள்ள இறை கலையாதுரை அளவு இல்லையே போகவே இந்த பால் வாழணும் முற்றுக்களுக்கு மா காண பிரமன் தான் தந்தை தாய் மாயை தான் நினைக்கணும் அப்படியும் ஆரம்ப அதன் பிறகு தந்தையாகிய ஈஸ்வரன் அவன் அதிஷ்டான சைதன்யம் பிரம்மன் நினைக்கணும் அப்புறம் எனக்கு அதிர்ஷ்டான செய்த அப்புறமேல பாகல அப்பறம் வரணும் விவகார திசைக்கு ஈஸ்வரனை தா தந்தியாகவும் மாயை தாயாகவும் நினைக்கிறது பரமதி திசைக்கு அதிர்ஷ்டான பார்க்கணும் அதே என் உண்மை சுவரென்று பார்க்கணும் பலத்தினாலே வர வேண்டியது விசாரத்தினாலே அபியாசம் செய்து ஞானமலையின் மொழிய விசாரம் இல்லாத வராதே இல்லை அத் இந்த இதான் பயண விட்ற அப்படின்னு சொன்னார் ஆக ஆரம்பத்தில் மனதை எரிக்கணும் அப்ப தாய் தந்திரி இல்லையா இதெல்லாம் நிமித்த காரணம் சொல்லல மகாராத்திரோட என்ன அரிப்பில் அதற்கு தாய் தந்தையிலை உள்ளதனை நோக்கில் இருமாயில் உண்டாகும் இருமாயில் உண்டாகும் மணில் பாங்காய வீச்சை எடுக்கும் பகர் போதம் அனைத்தே நோக்கும் இங்காரும் இவாரிறவன் என்னை அலால் யானேயாம் நீங்காத அதிபதி யானின் உலகம் படைக்கின்ற ஓங்கார உருவான பிரமமென உள்ளேனும் ஐந்தாவது பாட்டு பாங்காய விச்சை கேட்கும் வித்தை வித்தியான வித்தைன்னு அர்த்தம் விச்சைகள் எத்தனையோ இருக்கு அறுபத்தி நாலு கலைகள் இன்னும் நவீன கலைகள் இதெல்லாம் பா பக்குவடைந்த கலைகள்ந்தான் அதனால் பாங்காய் உச்சை கடக்கும் பவர் சொல்லான் என்ற பூதம் அனைத்தினுக்கும் பஞ்சபூதங்கள் பிரீதி அப்பு தேவை ஆகாயின்னு சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களுக்கும் இயங்கு ஆறும் இலர் இறைவர் யார் செய்கிறாங்க நான் தான் செய்கிறேன் எனக்கண்ணிமாக இவர்கள் யாருமே இந்த வித்தைகளுக்கோ பஞ்சபூதங்களுக்கோ காரணம் இல்லை என்னையலால் யானையாம் என்னை அல்லாமல் இது எல்லாத்துக்கும் நானே தான் எனக்கு அன்னிமா யாருமே கிடையாது நீங்காள் அதிபதியாய் நின்று இவைகளை விட்டு நீங்காமல் தலைவனாக இருந்து கொண்டு உலகம் வடைக்கின்ற உலகத்தை சிரிட்டு பண்ணிக்கூடிய பண்ணக்கூடிய ஓங்கார உருவான பிரவம் உள்ளேனும் ஓங்கார வடிவம் இது உபச்சார சொல் எல்லாம் ஒரே வடிவம் தான் சச்சியானது வடிவம் தான் ஆனாலும் அறுவநிலை உருவம் இல்லாத நிலை சொல்ல முடியும் ஓங்காரம் சொல்ல வழக்கம் பட் எந்த உருவம் சொன்னாலும் கண்முக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துடும் இது வராது இதான் வித்தியாசம் அதனால ஓங்கார வடிவமாக உள்ளேனும் நான் வரும் சுருமாக ஓங்கார வடிவமாக இருக்கிறேன் ஆக என்னை தவிர இந்த வித்தைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் யாருமே இல்லை நான் இதெல்லாம் எதுக்கு இப்படி சொல்றதுன்னு சொன்னால் ஏகம் ஒன்றுன்னு பானம் வாழணும் மூச்சுக்களுக்கு அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறது இந்த சாஸ்திரத்தில் நான் தான் இருக்கிறேன் வேறு யார் இல்லை இல்லைங்கிறது காரணம் ஒன்று ஏகம் ஏவா ஒன்றே அத்வைத ரெண்டு இல்லைன்னு சொல்றது இந்த நிச்சயம் வர்றதுக்கு முதல்ல காலபிரமத்தை நிலைநாட்டி கொண்ட பிறகு ஆன் பிறகு ஐட்டாண்டு தேதி எதிராற்று அங்கே அதிஷ்டானத்துக்கு பிரவணன் சொன்னால் இங்கே ஜீவனுக்கு அதிஷ்டான கோலசம் சொல்லப்படுது அந்த ரெண்டுக்கும் யாகத்தும் முக்கிய சமாதான காரணத்தினாலும் கிடைக்குது விசாரத்தினாலும் கிடைக்குது இங்கே தேகம் தேக சம்பந்தப்பட்ட பொருள்கள் எப்படி மித்தையோ அப்படி ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய மூணு சைதங்களும் மித்தே நிச்சயப்படுகிறது நிச்சயத்த பிறகு இது தள்ளத்தக்கதாகவும் அதிஷ்டானம் கொள்ளத்தக்கதாக வரும்போது பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது பிரபஞ்சம் இல்லை இருக்குதுன்னு சொன்னால் அது மித்தை அது வாஸ்தமாக இல்லை என்று இந்த நிச்சயத்துக்கு தான் இவ்வளோ வளைச்சி வளைச்சு பேசுகிறது அவளிய வேறு காரணம் அல்ல என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் பிரிது கொடுக்கும் சளிப்பு இருக்கா என்ன சொன்னதான்னு சொன்னால் தெரிஞ்சிரு அதே தான் இருக்குது ஒரு அத்தியாவசிய அதே தான் கிடக்குது அப்படின்னாக்கா அதே தான் வேற என்ன இருக்கு திருப்பி திருப்பி படித்து படித்தா மனசில் ஏற்றணும் சம்ஸ்காரம் ஆகணும் ஒரு முறையே சொன்ன முடியாது இந்த அத்தியாதைய பேர் வேற சொல்லும்பா பார்க்காம அதே வரலாம் அவர் பார்க்க பார்க்க ஒரு அத்தியாவதி பேரே மானமாகலை உலகம் படைக்கின்ற ஓங்கார உருவமான பரோன உள்ளேனும் அப்படி இருக்கிறேன் பொன்றுகின்ற பொருள் வடொரும் பொன்றாதே பொறையறனான் நின்றதறிந்தவான் என்னை நேராக வருகின்றான் அன்றியும் இங்கவன் தன்னைத் தன்னாலே அறிந்தழியா அழியாது என்று முல பரமபத இன்பமடைந்துகின்றான் ஆறாவது பாட்டு பொன்றுகின்ற பொருதோறும் தொன்றாதே இந்த பிரபஞ்சம் திஷ்ட நஷ்ட சுபாவடையதுன்னு சொல்லுவார் கண்டு கொண்டிருக்கும் போதே அழிஞ்சு கொண்டு இருக்கிறது என்னையாது நேற்று பார்த்து விட அப்படியே இருக்கு நான் அப்படியே இருபது வருஷம் இப்படி தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படி ஒன்றும் தெரியலையேன்னா ஒரு நாள் பண்ணிய கிடங்கு அப்போ தெரியும் மாறி உடம்புல அழிச்சு போயிடும் ரெண்டு நாள் ஓத்தாள் போட்டோம் அப்ப உடம்பு மாறியா தெரியுதுல்ல அப்ப அசந்தி போச்சப்பா காலையில் உடம்பு நாளும் அசந்தி போச்சுங்கிறீங்க என்ன காரணம் மாறுதல் இல்லையாப்பா ஆக மாறும் சும் பாவம் முடியாது சகல விஷயத்திலையும் இதுக்கு உங்களுக்கு திட்டான் வேணும்னு சொன்னா மேகங்க கூட்டம் இருக்கு இல்லை ஒரு நாள்